ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம மெய்யன்பர்களே இறைவன் சாஸ்திரங்களின் ரூபமாக இருக்கிறார் சாஸ்திரங்களின் வடிவமாக இருந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிமுறைகளை மனித உடலில் வாழும் உயிர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார் குருமார்களும் சாஸ்திரங்களும் ஈஸ்வரனின் வடிவம் ஸ்வரூபம் இறைவனே சாஸ்திரங்களாகவும் குருமார்களாகவும் வெளிப்பட்டு மனித உடலில் வாழும் உயிர்களுக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நெறிமுறைகளை தத்துவ உண்மைகளை உணர்த்துகிறார் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் சாஸ்திரங்களையும் குருமார்களுடைய சாஸ்திரோபதேசங்களையும் ஈஸ்வரனுடைய உபதேசமாக ஆணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவன் தன்னை பற்றி உணர்த்துவது வேதங்கள் வாயிலாகத்தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனாக இறைவன் இருக்கிறார் ஆரங்கம் நால்வேதம் வடிவமாக இறைவன் இருக்கிறார் குருமார்கள் ஈஸ்வரஸ்வரூபம் குரு சாட்சாத் பரம்பிரம்ம உள்ளத்தோடு இணைந்து உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் உள்ளத்தில் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் ஸ்ரத்தா வேதவாக்கியம் ஈஸ்வரவாக்கியம் வேதவாக்கியங்கள் சாஸ்திர ஈஸ்வரனுடைய கட்டளை ஆணை குருமார்களுடைய உபதேசங்கள் இறைவனுடைய கட்டளையைத்தான் கூறுகின்றன குரு சாஸ்திர உபதேசங்களுக்கு கட்டுப்பட வேண்டியது மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நமது கடமை இவ்வுலக வாழ்க்கையில் துன்பங்கள் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் முற்பிறவிகளில் செய்த தீவினைகளால் துன்பங்கள் தோன்றுமாயினும் அவற்றை தாங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் பேரின்பத்தை உணரும் ஆற்றலையும் சாஸ்திரங்கள் குருமார்கள் நமக்கு அருளி செய்கிறார்கள் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் நமக்கு நன்மையையே நாள்தோறும் உபதேசிக்கும் குரு சாஸ்திர உபதேசங்களை மனப்பூர்வமாக எண்ணற்ற தாய் தந்தையர்களுக்கு நிகரானவை சாஸ்திரங்கள் குருவின் உபதேசங்கள் நாள்தோறும் ஸ்ரத்தா பக்தியுடன் சாஸ்திரங்களை ஓதி உணர்வது கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஈஸ்வர ஆராதனை ஸ்தோத்திரங்களை மட்டும் ஓதினால் நமது வாழ்வு நிறைவு பெறாது சாஸ்திர ஜ்யானத்தோடு ஸ்தோத்திரங்களை சொல்ல வேண்டும் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உள்ளத்தின் ஆழத்தில் உண்மை அறிவு சென்று நிலைத்திருக்கும் திருக்குறள் பகவத்கீதை போன்ற நூல்களை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் அவற்றின் பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதோ நித்தியமதியதாம் உள்ளத்துடன் இணைந்து மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் நாள்தோறும் ஓதி உணரக் கடமைப்பட்டிருக்கிறோம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க கற்பவை கற்க கசடரக் கற்க இறைவா வாழ்நாள் முழுவதும் சாஸ்திரங்களை ஓதி பொருளுணர்ந்து கொள்வேனாக தொட்டனை தூரும் மணர்கேணி மாந்தர்க்குக் கற்றனை தூரும் அறிவு ஸ்ரத்தா பக்தியுடன் கற்க வேண்டிய நூல்களை ஓதி மனப்பாடம் செய்து பொருள் தெரிந்து கொள்வேனாக வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நறிகளை பற்றிய தெளிந்த ஆழ்ந்த அறிவு உயிர்களாகிய நமது உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் அறிவிலே தெளிவிருந்தால் தான் நெஞ்சிலே உறுதி தோன்றும் அறிவிலே தெளிவிருந்தால்தான் அகத்திலே அன்பு வளரும் அறிவிலே தெளிவிருந்தால்தான் பொறிகளின் மீது அரசாணை செலுத்த முடியும் அறிவிலே தெளிவிருந்தால்தான் பொழுதெல்லாம் இறைவனுடைய பேரருள் நெறியிலே நாட்டமுடையவர்களாக இருக்க முடியும் அறிவிலே தெளிவிருந்தால் தான் நன்கு செயலாற்ற முடியும் ஸ்ரத்தா பக்தியுடன் சாஸ்திரங்களை நமது உள்ளத்தில் பதியச் உள்ளம் முழுவதும் உத்தமமான ஷாஸ்திர விஷய ஜானம் நிறைந்திருக்கட்டும் தயுரேவி ரிஷிண்பமோத்தர்ப்பிர்ப்பு பிரதிஷ்ட்ரட்சிண்பா சத்தியமுத்தர்போக ஆமா மஹ்புச்சம் பிரதிஷ்டிரியமே வசிர மோதோ திண்பிரமோத உத்தர்பனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்ட வேதம் இவ்வாறு உபதேசம் செய்கிறது அந்தணனுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் ஒரு மனித வடிவத்திலே உருவகப்படுத்தப்படுகின்றன யஜுர்வேத மந்திரார்த்தங்களே மனோமய புருஷனின் தலை ருக்வேதங்களும் அதன் மந்திரார்த்தங்களுமான எண்ணங்களே மனோமய புருஷனின் வலது கை சாமவேத மந்திர விற்திகள் மனோமய புருஷனின் இடது கை அதர்வணவேத மந்திர எண்ணங்கள் மனோமய புருஷனின் கால்கள் இவை அனைத்தின் உபதேசங்கள் மனோமய புருஷனின் நடுப்பகுதி நம்பிக்கை அல்லது ஸ்ரத்தையே விஜானமய புருஷனின் தலை இடைவிடாது கற்றலே விஜயானமய புருஷனின் வலது கற்றதின்படி வாழ்தலே விஜானமய புருஷனின் இடது கை மன ஒருமுகப்பாடு விஜானமய புருஷனின் நடுப்பகுதி சமூகத்திற்கு இடைவிடாது நன்மை புரிந்து கொண்டிருக்கும் எண்ணங்களே விஜானமய புருஷனின் கால்கள் எனவே மனித உடலில் உள்ளத்தோடு இணைந்து வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் ஈஸ்வரஸ்வரூபமாகிய குரு சாஸ்திரங்களிடத்தில் பரிபூர்ண பக்தி ஸ்ரத்தையுடன் ஓதி பொருளுணர்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோமாக யான் எனது என்னும் ஷருக்கை நீக்குவோமாக வானோர்க்கும் உயர்ந்த உலகத்தை இம்மண்ணுலகிலேயே உணர்ந்து கொள்வோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்